तापत्रय विनाशाय, नमस्ते वासुदेवाय, निरुद्धाय, சச்சிதானோத்தியேத்தாபய வய நுமதேவா நமசாயு நம महात्मने, விஸ்வேராய விஸ்வா சர்வூதாத்மனை நம்தரபுர்வீசந்தி ஜகதீஸ்வரம் திரவித கலௌ அபிசுணு இந்த மூன்று ஸ்லோகங்களையும் சேர்த்து படிச்சிருக்கோம் பகவானுக்கு நாமங்கள்லாம் சொல்றார் உபதேசிக்கிறார் கரபாஜனர் முதல்ல அட்ரஸ் பண்றார் மண்ணின் தலைவனே ராஜான்னு அர்த்தம் ஓ அரசனேன்னு அர்த்தம் ஓ அரசனே துவாபரே ஸ்துவந்தி துவாபர யுகத்துல இவ்வாறு பகவானை திருநாமங்களால் போற்றி வழிபடுகின்றார்கள் எப்படி வாசுதேவாயே நம அனைத்து சரீரங்களையும் வசிக்கக்கூடிய தெய்வமே என்று பகவானை நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் சங்கர்ஷணாய சங்கர்ஷணாய ச நம சக்காரம் வந்து முக்கியமில்லை வாசுதேவாய தே நம உனக்கு நமஸ்காரம் சங்கர்ஷணராகிய உனக்கு நமஸ்காரம் சங்கர்ஷனர்னா எல்லாத்தையும் பிரழைய காலத்தில் இழுத்துக்கிறவர்னு அர்த்தம் பிரத்யும்னாய அனிருத்தாய துப்பியம் பகவத்தே எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறவர் எல்லாம் இந்த மகாவிஷ்ணுவோட இருக்கக்கூடிய கூட இருக்கக்கூடிய மூர்த்திகளாகவும் சொல்லறது உண்டு பகவானுக்கே இந்த பெயர்களும் சொல்றது உண்டு இது பற்றி விஷ்ணு சஹசிரநாமத்தில் நாமங்களுக்கு அர்த்தங்கள்லாம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அ துப்யம் பகவத்தே நம பகவத்தே துப்யம் நம பகவானாகிய உமக்கு நமஸ்காரம் அ பிரத்யும்னாய நம அனிருத்தாய நம பகவத்தே நம சங்கரிஷனாய வாசுதேவாய நமஹா அப்புறம் நாராயணாய நம ரிஷயே நம புருஷாய நம மகாத்மனே நம லாடி நாராயணாய ரிஷயே நம ரெண்டு நாமாக்களை சேர்த்தும் பண்ணுறதுண்டு நாராயண ரிஷியா இருக்கிறவர் மகாத்மனே நம ஜனங்களுடைய லட்சியமாக இருக்கிறவர் எல்லாம் அறிந்தவர் சர்வஜர் எல்லாருடைய சரீரத்துக்குள்ளேயும் இருந்துட்டு வியாபிச்சிருக்கிறவர் பெரிய சரீரம் அதாவது காஸ்மிக் பாடியை உடையவர் பரந்த உள்ளம் உடையவர் விஸ்வேஸ்வராய இந்த பிரபஞ்சத்தினுடைய தலைவர் பிரபஞ்சமாகவே இருக்கிறவர் விஸ்வாய சர்வபூதாத்மனே நமஹா எல்லாருடைய சரீரத்துக்குள்ளேயும் கொண்டு அனுகிரகம் பண்றவர் என்றெல்லாம் இதி ஜெகதீஸ்வரம் துவாபரே ஸ்துவந்தி அர்த்தம் பார்த்துட்டோம் ஹே உர்வீச இவ்வாறு துவாபர யுகத்தில் ஜெகதீஸ்வரம் இந்த ஜெகீஸ்வரனை ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள் ஜனங்கள் எல்லாம் அப்படின்னு அர்த்தம் முப்பத்தோரா ஸ்லோகத்தினுடைய கடைசி வரி சொல்லுகிறது கலவு அப்பி நானா தந்திர விதானேன யதா பஜந்தி அர்த்தம் அதை நம்ம சப்ளை பண்ணிக்கணும் சரி அதெல்லாம் கலியுகத்திலும் கூட எவ்வாறு பலவேறு விதமான தந்திரங்கள் தந்திரம்னா ஆகம சாஸ்திரங்கள் ஆகம சாஸ்திரங்களால் பூஜிக்கின்றார்களோ அதையும் நான் சொல்லுகிறேன் கேளுன்னர் இதுக்கு முன்னால் சொன்னதெல்லாம் துவாபர யுகம் அதுக்கு முன்னால் சொன்னது திரேதாயுகம் அதற்கு சொன்னது கிருதயுகம் இப்போ கலியுகத்தில் பலவிதமான தந்திரசாஸ்திரங்கள் ஆகம சாஸ்திரங்களை கொண்டு பகவானை விசேஷமாக பூஜை பண்ணுகிறார்கள் அதை பற்றியும் சொல்லுகிறேன் கேட்பாயாக என்று சொல்லியிருக்கிறார் இந்த மூன்று ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சுருக்கமாக இந்தளவில் பார்த்துருக்கிறோம் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் नमस्ते वासुदेवाय वा प्रद्युम्नाया नमस्कर्षण तुभ्यं भगवते नम नारायणा ऋषे पुरुषाय महात्मने विश्वराय विश्वाय सर्वूतात्मने नम्वाश स्तुवीशर नानातंत्र विधान ना कलौ यृणु